நற்றினை வழும் இயற்க பல் துலக்குதல் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இப்ப கொஞ்சம் முன்னால பேசணும் ரொம்ப நேரம் பல் துலக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் அதனால வந்து என்ன ஆயிடுச்சு பல்லு வந்து அந்த மேல இருக்கிற இனாமல் போயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற கேல்சியம் செறிவூட்டப்பட்ட கேல்சியம் பகுதி இருக்கிற பல் வந்து என்ன சீக்கிரமா எளிதில் வந்து தேயக்கூடிய விஷயமா மாறிடுங்க அத என்ன பண்ற சுத்தேர்ல இந்த விளம்பர பிரஸ்டுகள் இருக்குங்களா பயன்படுத்துற முறையை வந்து வெறும் அழுக்குகளை நீக்கிறதுக்காக ஆனா என்ன பண்றோம் பல்ல வந்து வெள்ளை விளையாடுனு இருக்கணும் அப்படின்னு ஒரு தப்பான கான்செப்ட கொடுத்து பல்லு விளையாண்டு இருக்கணும்ன்றது நீங்க கேள்விப்படுத்திங்களா வெள்ள வெளிய வெளியிடும் மின்னலடிக்கும் இப்படி எல்லாம் அப்புறம் மின்னல் அடிக்கிற உள்ள வெறும் கை விரல வச்சு ஒரு மெதுவான தேவையான ஒரு ஒரு சாப்டான ஒரு இதை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கனாலே போதும் அது இடுக்குகள் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு அந்த துணுப்புகள் இருக்கு இல்லையா உணவு துணுப்புகள் இருக்கிறது அப்படின்னா ஒரு ஐந்து முறை நல்லா வேகமா நீங்க உடாத உணவு சாப்பிடறவங்களுக்கு சிக்கிக்கும் பழுத்துல சாதாரண வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடக்கூடிய எளிமையான உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசா போய் சிக்காதுங்க அப்படியே ஒருவேளை இரவு சாப்பிட்டு போட்டு எதுவும் பல் துளக்காம படுத்துட்டாங்கனாலும் கூட அது காலையில இருந்துச்சா அது ஒரு பெரிய வியாதியா அப்படின்றதெல்லாம் ஒரு மூணு தரமா அஞ்சு தரமா நல்லா கொப்பளிச்சிங்கன்னா அந்த உணவு துணுக்குகள்லாம் கொஞ்சம் நஞ்சு போயிருக்கும் புளிச்சு போயிருக்கோம் அது வந்து நல்ல வாய் அஞ்சு தரம் ஆறு தரம் வாய் கொப்பளிக்கும் போது அது வந்து வெளியே வெளியில வந்துருங்க பல்லு விளக்காம இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க கண்டிப்பா பல் விளக்காதன அது ஒரு தப்பான கான்செப்ட்ங்க நீங்க இந்த விஷயங்களெல்லாம் நான் வந்து எனக்கு நானே சோதிச்சு பாத்துதான் பேசறேங்க இந்த விஷயங்கள இவ்வளவு பெரிய மீடியோ எவ்வளவு பேர் கேட்டுக்கு போறாங்க இன்னைக்கு கேக்கலனாலும் நாளைக்கு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அப்ப வந்து அடுத்தவங்களோட அனுபவத்தை என்னோட கருத்து திருட்டாயிரம் அனுபவிச்சு பாக்கலங்க சார் வந்து இதை வந்து சோதனை பண்ணி பாத்துங்க பல் விளக்காம இருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லாம செஞ்சேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் சொன்னோம்னா என்னமோ நம்ம மிகப்பெரிய மாபெரும் தவறு எல்லாரும் ஒரு அந்த கண்ணோட்டம் வந்துரும் இங்க ஆமாங்க இப்படி நிறைய விஷயங்கள சோதிச்சு பார்த்து இருக்கக்கூடிய அறிவித்திருக்கிறோம் நினைவு வச்சிருக்கோம் நீங்களும் வேணுன்னாலும் யாரு வேணாலும் ஒரு வாரத்துக்கு நீங்க யார்ட்டு சொல்லாம பல் வளர்க்காம யாரும் உங்களை நீங்க பல் வளக்கலன்னு கேட்கவே மாட்டாங்க நான் அப்படி இருந்து பாத்த பல் வளக்காம நம்ம இருப்போம் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் கையில போவேன் பேஸ்ட் எல்லாம் எல்லாம் போவேன் எதுவும் கையில எடுத்துக்க மாட்டேன் பேஸ்டோ பொடிகளோ எதுவும் எடுத்துக்காம வெறும் பல்வரல அப்படியே பல்லுகளை விளக்குவேன் ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு யோசனை அவங்க ஏதோ அந்த உமிப்பொடி அந்த சாணத்தை வந்து இது பண்ணி அதை வந்து இது பண்ற பொடி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு நம்ம எல்லாரும் அத ஒரு அதையும் ஒரு அதையும் இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி என்னதான் ஆகுது நம்ம இதை பாத்துருவோம் முனிராஜ் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப எளிமையா வந்து யாருக்கு சொல்லாம இந்த சோதனை ஆரம்பிச்சோம் சொன்னோம்னா வந்து அது வந்து பக்கத்துல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க வெல் வருது அப்படின்னு ஏதோன்னு கதத்து அதனால வந்து நம்ம சொல்லாம அந்த பல்ல விரல்களை மட்டும் விதைக்கிட்டு எல்லாம் உள்ள கழுவிக்கிட்டு விரல்களை மட்டும் பயன்படுத்தி அது தப்புங்க சாப்பாடு சாப்பிடுற வாயை நல்லா கொப்பிடிச்சு முழுங்கிறது தான் நல்லது உணவை வாய்க்குள்ள இடம்போது நமக்கு வரக்கூடிய எண்சைம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வாய்க்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய வந்து ரொம்பவும் அருமையான விஷயம் உணவை நொதிக்க பண்ணக்கூடிய தன்மை உள்ளவைய அந்த நொதிச்சல் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உணவு துணை உணவை வந்து பிரேக்கிங் அந்த உட உடைச்சி அந்த இதுகளை வந்து நல்ல விதமா வந்து நமக்கு வேண்டிதான் மாத்த குடித்த அதை நம்ம என்ன பண்றோம் வாயை கொப்பளிச்சு வெளியில் துப்பி இழந்து அப்புறம் ஜீரணம் ஆகல அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கடி எச்சில் வேற துப்பிடுவோம் அந்த சாப்பிட்ட வரக்கூடிய எச்சிலையும் அடிக்கடி துப்புவாங்க நிறைய இது வந்து ஒன்னு இல்லைங்க இது வந்து வேடிக்கை இது அப்படியே அப்படியே அந்த என்ன சார் ஆங்கிலத்துனா அப்சர்வேஷன் வேடிக்கை பாக்குறது ரொம்ப உன்னிப்பா உற்று கவனித்தல் மூலமா நான் இதை வந்து தெரிஞ்சுகிட்டேன் மக்கள் என்ன பண்றாங்க எங்க வந்து கோளாறு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்லான்னு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க சொல்றதுக்கு மீண்டும் அடுத்த இயற்கை இயலில் சந்திப்போம் நன்றி